ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஞானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மங்களைஸ்வரூபம் என்னென்னலாம் தர்மங்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் அந்த நாம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு தர்ம காரியங்களுக்கும் நான்கு விதமான விஷயங்கள் நன்னா அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம் அதாவது நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்களுக்கான தேசம் காலம் அந்த செய்யக்கூடியதான காரியம் தர்ம காரியங்கள் செய்யக்கூ தர்மங்கள் செய்யக்கூடியவன் அதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்து இவைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நாம் செய்யக்கூடியதான தர்ம தர்ம காரியங்கள்னால் சந்தியாவந்தனம் முதற்கொண்டு நாம் நம்முடைய கடமைகள் இருக்கே அவைகளில் இருந்து ஆரம்பித்து அத்தனைக்கும் தர்மம்னு பேர் நாம் நல்லவைகள்னு நினச்சி எதெல்லாம் செய்கிறோமோ அத்தனைக்கும் தர்மம்னு பேர் அது செய்யறதுக்கான இடம்னு தனியாக இருக்குது எங்கே வேணால் எதை வேணால் செய்கிறதுன்னு கிடையாது குறிப்பிட்ட இடத்துல தான் குறிப்பிட்டதை செய்யணும் அதில் அந்த தேசம்ங்கிறத இப்போ பார்க்குறோம் ரிஷிகள்லாம் எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா இப்போது நமக்கு தினப்படியே ஆறு கர்மாக்கள் இருக்கு சந்தியா ஸ்நானம் ஜப்போ ஹோமஹா தேவதா நான் சூஜனம் ஆதித்யம் வைஸ்வதேவன் சட்கர்மானி தினே தினே சந்தியாவந்தனம் பண்ணுறது ஸ்நானம் பண்ணுறது குளிக்கிறது ஜபம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது தேவதா பூஜை பண்ணுறது ஆதித்யம் வடுறவாளுக்கு அன்னதானம் பண்ணுறது வைஸ்வேவம்னு ஒரு அனுஷ்டானம் ஷட்கர்மானி தினேதாரும் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் தினப்படி செய்யணும் என்ன எப்படி அப்படிங்கறத நாம விரிவா பார்க்க போறோம் எந்த இடத்துல பண்ணணும் இதுவைகள்லாம் ரிஷிகள் அதையா சொல்லிருக்கா ஆபஸ்தம்பர் சொல்றபொழுது பிரபு தைதோதகே கிராமே எத்ராத்மா தீனம் பிரஜமனம் தத்வா சோதர்யா ஆபஸ்தம்பர் நமக்கு காட்டியிருக்கார் அதாவது பிரபூத ஏக நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான சமித்துக்கள் தர்பைகள் மரங்கள் இவைகள்லாம் நிறைய எங்கே இருக்கோ அதுதான் நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்களுக்கான இடம் மேலும் அந்த இடம் எப்படி இருக்கணும்னா உதக்கம் ஜலத்துக்கு சிரமமே இருக்கக்கூடாது தண்ணி கஷ்டம் இருக்கக்கூடாது கிராமே அது கிராம சூழலில் இருக்கணும் கிராம சூழல்னா நெருக்கமாக வீடுகள் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது காத்தோட்டம் நிறைய இருக்கணும் வெளிச்சம் இயற்கையாக வீட்டுக்குள்ளே விழணும் சூரியனுடைய வெளிச்சம் வீடுல விழணும் உள்ளே விழணும் அப்படி இருக்கணும் எத்திராத்மாதீனம் பிரயமணம் நீங்கள் தர்ம காரியங்கள் பண்ணுற பொழுது நம்முடைய மனசு முழுமையாக ஈடுபடுறதோ அந்த இடம் தான் தர்மதேசம்னு பேரு அப்படின்னு தத்திர வாசோ தார்மியஹா தர்மம் பண்றவனுக்கு அதுதான் வாசஸ்தலம் நமக்கு காண்பிச்சிருக்கார் அதே போல கௌதமர்னு ஒரு ரிஷி அவர் என்ன சொல்றாருன்னா பிரபு தைதோதக யவ சக்குஷ மால்ய உபனிஷ்கிரமணம் ஆரியஜன பூதிஷ்டம் அனலச சமருத்தம் தார்மிகாதிஷ்டிதம் நிக்கேசம் ஆபாசித்தும் எத்தையதா அதாவது நிறைய மரங்கள் சூழ்ந்து இருக்கணும் ஓடுற நதியோ அல்லது கிணறோ குளமோ இருக்கணும் தானியங்கள் நிறைய சாகுபடி ஆகிற இடமாக இருக்கணும் குஷம் தர்பைகள் நிறைஞ்சிருக்கணும் நாம் ஒரு ஒரு நூறடி போனா தர்ப்ப கிடைக்கிறா போல இருக்கணும் அந்த இடம் மல்யம் பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான புஷ்பங்கள் பூக்க பூத்து குலுங்குற இடமா இருக்கணும் உபனிஷ்கிரமணம் வெளியில காத்தோட்டமா நாம கொஞ்சம் நடந்து போற மாதிரி இருக்கணும் காத்தோட்டமே கிடையாதுன்னு இருக்க முடியாது வீட்டை விட்டு வெளியில கொஞ்ச தூரம் நடந்தா வெளிக்காத்து நம்ம உடம்புல படுறா போல இருக்கணும் நாலு பக்கமும் இடம் இருக்கணும் ஆரிய ஜன பூயிஷ்டம் நிறைய ஜனங்கள் வாசம் பண்ற இடமா இருக்கணும் ஆரிய ஜன பூயிஷ்டம் அனலசமருத்தம் அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா காலம்புரை எழுந்தா எங்க போறான்னு தெரியல ராத்திரி தான் வரான்னு இருக்கக்கூடாது சுறுசுறுப்பா தன்னுடைய கடமைகளை பண்றவாழா இருக்கணும் அந்த ஜனங்கள் அது மாதிரி இடம் தர்மதேசம் அப்படின்னு நமக்கு ரிஷிகள் காண்பிக்கிறா ஏதோ எல்லாருமா தூங்கிண்டே இருக்கா ஒன்றும் வெளிப்படையா ஒன்றும் தர்ம காரியங்கள்லாம் ஒன்றும் செய்யறவா எல்லாம் இல்லை ஆலசியத்தோட இருக்கா சோம்பலோடு இருக்கா ஜனங்கள்லாம் அப்படின்னா வாசம் பண்ணாதேன்னு விட்டார் அனலச சமர்த்தம் சுறுசுறுப்பா தம்முடைய தர்ம காரியங்களை நிறைய பண்றவா இருக்கணும் தார்மிகாதி தர்ம காரியங்கள் நிறைய நடக்கணும் அல்லது நடந்திருக்கணும் நடந்த இடமா இருக்கணும் நிக்கேதம் ஆவாசித்தும் யதேதா அங்க வீடு கட்டிக்கணும் அந்த இடத்துல வீடு கட்டிட்டு நீ வாசம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு ரிஷிகள் சொல்ற அது மாதிரி இடங்கள்ல நீ வாசம் அப்படின்னு கௌதம்கிற ரிஷி நமக்கு இப்படி ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு மாதிரி காண்பிக்கிறார் இந்த மரங்கள் சூழ்ந்திருக்கணும் நாம் ஹோமத்துக்கு பயன்படுத்தக்கூடியதான சமித்துகள் நிறைய இருக்கணும் தர்பம் இருக்கணும் புஷ்பங்கள் இருக்கணும் ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறா ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம்னா ஏன்னா அவைகள்லாம் நாம் பண்ணக்கூடிய ஹோமங்களுக்கு உபயோகம் வேணும் சமித்துகள் வேணும் தர்பம் வேணும் ஒரு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் பூஜை பண்ணணும்னா புஷ்பம் வேணும் ஆகியனாலே அது மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ அது மாதிரி அவசியம் இல்லை ஃபோன் பண்ணால் வந்துடுறதே செல்ஃபோன் எடுத்து ஒரு ஃபோன் பண்ணினா தர்பயோ சமித்தோ அம்மா அப்பாவை தவிர எல்லாம் கிடைக்கிறது இப்போ ஃபோன் பண்ணால் ஆன்லைனில் புக் பண்ணால் போகிறோம் எல்லாமே வருது அப்படிங்கிற பொழுது அப்படிதான் வாசம் பண்ணணும்னு என்ன கட்டுப்பாடுன்னு நினைக்கலாம் ஆனால் அதிலெல்லாம் சூக்ஷம் இருக்குது அதுக்கு காரணம் இருக்குது என்னன்னா இந்த புஷ்பங்கள் பூத்து இருக்கணும் மரங்கள் சூழ்ந்திருக்கணும் சமைத்துகள் நிறையா நிறைஞ்சு இருக்கணும் தர்பம் இருக்கணும் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா அந்த செடிகள்லாம் அமிர்தம் இருக்கு அதாவது தேவதாம்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதுலலாம் அவைகளெல்லாம் தெய்வம் வாசம் பண்ணுறது அமிர்தம்னு நாம் சொல்கிறோமே சமுத்திர மதனம் பண்ணி சமுத்திரத்தை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தால் தேவர்கள்னு கதை இருக்குது அதை நாம் வெளிவாக பார்க்க போகிறோம் அதில் அமிர்தம்னு ஒரு வஸ்து வந்தது அந்த அமிர்த்தத்தை நாம் சாப்பிட்டா அழிவே கிடையாது அந்த அமிர்தம் இந்த தர்புஷ்பங்கள் பூத்த செடிகள் மரங்கள் அவைகள் எல்லாம் இருக்குது நாம தர்பை நறுக்கி வச்சுண்டா போராது அந்த தர்பம் முளைச்ச இடம் இருக்கு அங்க இருக்கு அந்த அமிர்தம் ஏன்னா பூமியில இருக்கிறது தானே செடிக்கு வரப்போறது பூமியில நாம விஷம் தெளிச்சா செடிக்குலயும் விஷம் வரும் அப்போ அந்த தர்பம் முளைச்ச இடமா இருக்கணும் புஷ்பம் பூத்த இடமா இருக்கணும்னு ஏன் சொல்றோம்னா அந்த இடத்துல அமிர்தம் இருக்கு தர்பயில அமிர்தம் இருக்கு புஷ்பங்கள்லாம் அமிர்தம் இருக்கு அது முளைக்கிற செடிகள்லே அமிர்தம் இருக்கு மரங்கள்லே அமிர்தம் இருக்கு அதே போல் ஓடுற நதிகள் கிணறு அந்த இடங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் புண்ணியம் நிறைஞ்ச இடம் அதனால்தான் நம்ம முன்னோர்கள்லாம் கிராமங்களை தேர்ந்தெடுத்தால் நம் முன்னோர்கள் நினச்சிருந்தா ஒரு டவுனை உருவாக்குறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை உருவாக்கியிருக்கலாம் ராஜராஜ சோழன் பெரிய கோவில் கட்டியிருக்கான் தஞ்சாவூர்லன்னு சொல்கிறோம் அது என்ன சாமானிய விஷயமா அப்போ ஒரு கிரெயின் உண்டா மிஷின்கள் உண்டா அந்த காலத்திலேயே இப்படி கட்டியிருக்கான்னா இது மாதிரி ஒரு டவுனை உருவாக்குறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் உருவாக்கலை கிராம சூழல்லையே தான் நம் முன்னோர்கள்லாம் வாழ்ந்தா பார்க்குறோம் ஏன் கிராம சூழலில் வாழ்ந்தான்னா இதுதான் காரணம் மேலும் நம் முன்னோர்கள் கிராமத்தை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அது என்னென்னா அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்